प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம தானி கிரூரான்சாரு நிபாம் யஜசிரமு ஆசுரீவோனிஷுகிஷ்ணர் ஆசர்த்தை வளர்த்தி கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்னங்கிறத பற்றி இங்கே சொல்லுகிறார் பகவான் தான் கர்ம பல தாத்தா நாம் செய்கிற புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் தகுந்த சுகதுக்கத்தை கொடுக்கறது பகவான் தான் பகவான் அவர் தன்னிச்சையாக பண்ண முடியாது அதாவது அவர் விருப்பு விருப்போடையெல்லாம் நம்மளை வழி நடத்துறது கிடையாது நமக்கு நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்கார் ஃப்ரீவில் கொடுத்துருக்கிறார் அதை நம்ம தவறாக பயன்படுத்தினா அந்த இயற்கையின் நியதியை நடத்தக்கூடிய இறைவன் அந்த நியதிப்படி நமக்கு பலனை கொடுப்பார் த்விஷதா தான் தான் சர்வான் தான் இருக்குது முதல்ல அதாவது நல்ல வழியில் போகிறத்துக்கு நேர்மாறாக போகக்கூடியவர்கள் த்விஷதா த்விஷதான்னா நல்லவர்களையும் எண்ணையும் அதாவது இதுக்கு முன்னால் சொன்னார் இல்லையா இருக்கிற எண்ணெய் அவனோட உடம்புக்குள்ளே இருக்கிற எண்ணையும் பிறருடைய உடம்புக்குள்ளே இருக்கிற எண்ணையும் துவேஷிக்கிறான் குற சொல்கிறான் நல்ல குணத்தை கூட குற சொல்கிறான்னு சொன்னார் அப்படியெல்லாம் வெறுப்போட வாழ்க்கையினுடைய உண்மையை அறியாமல் இப்படி கெடுதலையெல்லாம் செய்கிறவர்களை குரூரான் அப்படிங்கிறார் குரூரான்னு சொன்னா என்னன்னா ரொம்ப கொடுமையா நடந்து கொள்ளுகிறவர்கள் எல்லாரையும் ரொம்ப இகழ்ந்து பேசுறது குரூரான் அது மாத்திரமில்லை சம்சாரேஷு நராதமான நராதமான் முன்னாடியும் போட்டுக்கலாம் நராதமான்னா மக்களிலே மிகவும் கீழானவர்களாக விலங்கு இயல்போடு நடந்து கொள்கின்ற மிக தாழ்ந்த தங்களுடைய செயல்களால் மிகவும் தாழ்ந்து போகின்றார்கள் மனித உடல் கிடைத்தும் கூட அதை மிகவும் தாழ்த்தி கொள்ளுகிறார்கள் அப்பேற்பட்ட அசுரர்களை அனைத்துக்கும் தலைவனாக இருக்கின்ற நான் சம்சாரேஷு சம்சாரத்தில் அதாவது மிகவும் துன்பம் நிறைந்த தன்மையுடைய உடல்களில் சம்சாரேஷு யோனிஷு யோனிஷூனா கீழான பிறவிகள் அதாவது புலி சிங்கம் பாம்பு இந்த மாதிரி உடம்பில் அந்த உயிர்களை கொடுமையான காரியங்களை செய்யக்கூடிய உடல்களில் புலி சிங்கம் கரடி இந்த மாதிரி பிறருக்கு துன்பம் குறிப்பாக மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய மிருகங்கள் உடம்பில் ஏன்னா இங்கே மனித உடம்புலேருந்து மிருகத்தனமாக நடந்ததுனால மிருக உடம்புகளுக்குள்ளேயே அவர்களை வாழும்படி செய்கிறேன் அஜஸ்ரம் அஜஸ்ரம்னா எப்பொழுதும் மனித உடம்பை கொடுத்து வாழ்றதுக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பை கொடுத்து அதை மிஸ்யூஸ் பண்ணால் அதனால என்ன பண்ணுகிறேன் அப்படிங்கிறார் எப்பொழுதும் அவர்களை அந்த உடம்புகளிலேயே ஆசுரீஷு யோனிஷு இந்த பிறவி பெரும் சூழலிலே அவர்களை அசுர சரீரம் அதாவது கொடுஞ்செயலை செய்யக்கூடிய மிருகங்களுடைய உடம்பில் அசுபான் அவர்களும் அதில் துன்பத்தை அனுபவிப்பார்கள் அப்பேற்பட்ட உடம்புகளிலே அவர்களை கஷிப்பாமி கஷிபாமின்னா தூக்கி எறிகிறேன்னு அர்த்தம் அந்த உடம்பிலே அவர்களை வாழும்படி செய்கிறேன் என்று நாம புரிந்து கடவுளுக்கு கருணை இல்லையான்னு கேட்கக்கூடாது கடவுள் கொடுத்துருக்க நல்ல வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தலன்னு சொன்னா நம்ம அதுக்கு தகுந்த பலனை அனுபவிக்கத்தான் வேணும் அரசாங்கத்துக்கு கருணை இல்லையான்னு கேட்கக்கூடாது பண்ற அக்கிரமம் பண்றவன் எல்லாம் தண்டனை கொடுக்கலன்னா அப்புறம் நல்லவன் எப்படி வாழ்றது இதை விவரம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது இந்த இயற்கையின் நியத்திய புரிந்து இந்த கருத்தை நாம் மனதிலே வாங்கி வேண்டும் ஆகவே இதனுடைய உபதேசம் என்னன்னா மனித உடம்பில் வாழும் பொழுது தீய குணங்களை விட்டு நல்ல குணங்களை கடைபிடித்து சமூகத்துக்கு நன்மை செய்து இருக்கின்ற வாழ்நாளிலே இந்த உலகத்திற்கு நல்லது செய்து விட்டு இந்த உடலை விட்டு கிளம்ப வேண்டும் இதுக்கு மாறாம நம்ம புரிஞ்சுக்கலாம் எவர்களெல்லாம் இந்த தெய்வீக குணங்களை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சம்சாரத்திலிருந்து விடுதலை அளிக்கிறேன் உயர்ந்த உடம்புல கொடுக்கிறேன் கூட சொல்லலை இனிமேல் அவர்களுக்கு பிறவியே இல்லாமல் செய்கிறேன் என்று பகவான் சொன்னதாக எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம எதை முன்னிட்டு எந்த செயலை செய்கிறோமோ அந்தந்த வினைக்கேற்ற விளைவை நாம் நுகர்ந்துதான் ஆக வேண்டும் அந்த இயற்கையினுடைய வினைக்கேற்ற விளைவுங்கிற நியதியின்படி இந்த கருத்துக்களை நாம் இந்த தொடர்ந்து அடுத்த ஸ் பொருளை நாளை படிக்கலாம் ஆ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேனி வேதபுரி ஓம்காரானந்தர் அவர்களுடைய